அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பல் மூன்று வகையான நோய்களையும் அறிந்து அவற்றுள் வந்த நோய்க்கு காரணத்தையும் அறிந்து பிறகு நோயை குறைப்பதற்கான சரியான முறையான வழிகளை அறிந்து பொருந்துகின்ற முறையால் மருத்துவன் மருந்து கொடுப்பானாக இதுதான் இந்த குரட்பாவினுடைய பொழிப்புரை இனி சற்று விளக்கம் பார்க்கலாம் மூவகை நோய்கள் எனப்படுபவை வினைவசத்தால் பெற்றோரால் உணவு ஒழுக்கங்களால் வரக்கூடியவை நோய் முதல் நாடுவது என்பது இந்த நோய் மேற்கூறிய மூன்ற நுள் எந்த வகை என்பதை அறிவது மேலும் வினைவசத்தாலும் பெற்றோராலும் உண்டான நோய் விலகாது என்பதை அறிவதும் செயல் வந்ததாயின் விலகும் என்பதும் விலகும் என்பதை அறிவதும் நோய் முதல் நாடலாகும் தணிக்கும் வாய்கள் வழிமுறைகள் என்று பொருள் விளக்கம் அறுத்தல் சுடுதல் மருந்து கொடுத்தல் உணவு உணவின்மை உபாயம் என்ற ஆறு வழிகளை அறிதல் வாய்ப்ப செயலாவது உணவின்மை அல்லது பட்டினி இருத்தல் வாய்ப்ப செயலாவது மேற்கூறிய ஆறினுள் இந்த நோய்க்கு இன்னது பொருந்தும் என்ற ஏற்ற முறையை அனுசரிப்பது எனவே மருத்துவன் நூலறிவும் நுண்ணறிவும் அனுபவமும் உடையவனாய் அமைய வேண்டும் என்பது கருத்து நோயும் நாடியால் அறிய வேண்டும் நோய் முதலும் நாடியால் அறிய வேண்டும் அது தணிக்கும் வழியும் நாடியால் அறிய வேண்டும் என்ற பொருளை கொண்டு மருத்துவனுக்கு உடல்நிலையை நாடி பார்த்து அறியும் முறை என்று சொன்னதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜெகவீரபாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் நோய்க்கான காரணங்களை கூறுகின்றார் இவ்வாறு உணவின் பேதம் அதாவது வேற்றுமை உள்ள கவலை மனசில் இருக்கிற கவலை செய்கை கேடு வாழ்க்கை இருக்கக்கூடிய குறைபாடுகள் உடல் உறுதி உணர்வின் திறம் நோயுறாமை ஆயுள் விருத்தி ஆகிய நலன்களெல்லாம் தூய உணவால் ஏற்படும் என்று பகவத்கீதையிலே பகவான் கண்ணன் உபதேசம் செய்திருக்கிறார் சத்துவ குணத்தோர் உண்டி உரைத்திடில் அழகு சார்ந்து தித்தித்த சுவையவாகி நெய்த்து சிக்கனவு சேர்ந்து வத்தித்து வலி நோயின்மை அறிவு நல் ஆயு இன்பம் செய்யும் இந்த உணவுகள் மடங்கல் அன்னாய் இப்படியன்றி வேறாம் ராசதர் உணவு கேட்கில் கைப்பன புளிப்பு வற்பு கூர்ப்பன கடியவெய்து நெய்ப்பையில் நெருப்பு போலச் சுடுவன இவற்றினாலே மெய்ப்படு நோயும் நெஞ்சத்து இடும்பையும் விளைவ வேலோய் ஆசினை அடைந்த நெஞ்சில் தாமதர் உணவு கேட்கில் ஊசின பழஞ்சோறு எச்சில் உம்பர் பூசனைக்கு ஆகாமை ஏசின வெந்திலாத வினையன இவற்றினாலே காய்சின முதலாயுள்ள துயரலாம் விளைவ கண்டாய் பகவத்கீதையினுடைய மூன்று பாடல்களை தமிழிலே இங்கே சொல்லியிருக்கிறார்கள் சத்வகுணத்தை உடையவர்கள் விரும்புகின்ற உணவு ரஜோகுணத்தை உடையவர்கள் விரும்புகின்ற உணவு தமோகுணத்தை உடையவர்கள் விரும்புகின்ற உணவை பகவான் கண்ணன் கீதையிலே உபதேசம் செய்திருக்கிறார் பதினேழாவது அத்தியாயத்திலே அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன இனி பதவுரை பார்க்கலாம் நோய் நாடி மருத்துவர் நோயை குறிகளால் அதற்குரிய அடையாளங்களால் அறிந்து நோய் முதல் நாடி அந்த நோயின் காரணத்தையும் அறிந்து அது தணிக்கும் அந்த நோயை போக்குகின்ற வாய் நாடி வழிமுறையை அறிந்து வாய்ப்ப அந்த நோயை போக்குவதற்கு அந்த உடலுக்கு பொருந்தும்படியான செயல் உரிய வழிமுறையினை பிழையின்றி செய்ய வேண்டும் மருத்துவர் நோயை குறிகளால் அறிந்து நோயின் காரணத்தை அறிந்து அந்நோயை போக்குகின்ற வழிமுறையை அறிந்து உடலுக்கு பொருந்தும்படியான உரிய வழிமுறையினை பிழையின்றி செய்ய வேண்டும் என்பதே பொழிப்புரை நோய் நோய் முதல் நாடி